ஓம் சமாரம்பாம் சதாவசா மஸ்மாச்சாரியம் வந்தே குருபரம்பா ஆறாவது மந்திர மூணு ல ஒன் ரெண்டு சத்தியமய सथ्यन बंध वितथ देयान येनाक्रमन तृशोयो हाथ काम यमानन इट नम சத்தியத்தை பற்றி உபநிஷத்தை வலியுறுத்துறது ஓகே சத்தியமேவ ஜெயத்தே சத்தியந்தா ஜெயிக்கும் குறிப்பாக இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா ஏமாற்றிட்டு ஓவர் டேக் பண்ண முடியாது கொஞ்சம் லௌகிக வாழ்க்கையில் கொஞ்சம் ஏமாற்றி ஏமாற்றி வந்துடலாம் ஆனால் இங்கே நடக்காதுன்னு சொல்கிறேன் சத்தியமேவ ஜயத்தே சத்தியந்தான் இருந்தால் தான் இதுக்கு கேட் பாஸ் உள்ள நுழையிறதுக்க இதுக்கு ஃபஸ்ட்டு சத்தியம் வேணும் இருக்கிறது சொல்றது அதனால சத்தியத்தை வந்து தொடர்ந்து உபநிஷத்து நம்முடைய சாஸ்திரங்கள் வலியுறுத்திண்டே இருக்கிறது சத்தியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஓகே அதனால் சத்தியமேவ ஜயதே அப்படி சொல்கிறது ஓகே சரி ஸோ அதனால் ரெண்டு அஞ்சும் ஆறும் வந்து சத்தியத்தை பற்றி பேசி முடிச்சது அடுத்தது வந்து இப்போ ஏழு இது வந்து என்ன பேசியிருக்கோம் கடைசி ரெண்டு செக்ஷன் ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்றது ஞான சாதனானி ஞான இதுக்கு முன்னாடி பேசின இது வந்து என்ன பேசப்படுறது அப்படின்னா ஞான சாதனானி ஞான பலம் அதை பத்தி பேசறது ஓகே ரெண்டு செக்ஷன் மோட்சத்துக்கு வந்து பிரிப்பரேஷன் பிரிப்பரேஷன் இம்பார்டன் எதுக்கும் பிரிப்பரேஷன் வேணும் அந்த பிரிப்பரேஷன் பத்தி சொல்றது அதுக்கப்புறம் ஞானத்தினுடைய பலன் ஞானத்துடைய பலன் என்ன ஜீவன் முக்தி அண்டு கிரமமுக்தியை பத்தி பேசிச்சு ஓகே இந்த ஜீவன் முக்திலிருந்து பண்ணலாம் அல்லது கிரமமுக்தி எப்படி போகலான்றதோ தேவயான மார்க்கம் சுக்லகதி மார்க்கம் ஓகே இங்கிருந்து உபாசனையை நிஷ்காமியமா பண்ணினா அது மூலியமா பிரம்ம லோகத்தை அடைஞ்சு அங்க பிரம்மாஜிக்கிட்ட படிச்சு இதே விஷயத்தையே அங்க கற்று கிரமமுக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிச்சு ஓகே அதனால் ஸோ இந்த அஞ்சாவது மந்திரம் வந்து முதல்ல நம்ம படித்த அஞ்சாவது மந்திரம் நாலு விதமான டிசிப்ளின் சொல்லப்பட்டது நாலு விதமான டிசிப்ளின் என்ன சத்தியனு தபசா பிரம்மச்சரியன்னு சமேக் ஞானம் ஓகே அதனால் மோட்ச லப்யா மோட்சத்தை அடைய முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து அதை சத்தியத்தையே எம்பசைஸ் பண்ணிடுது ஆறாவது மந்திரம் ஓகே அதனால சாதாரண வாழ்க்கையில் கூட நீங்க சஸ்டெயின் பண்ணணும்னா சத்தியம் முக்கியம் ஜீவன் முக்திக்கு மிக மிக அவசியம் கிரம முக்திக்கு உபாசனை பண்ணி அதுக்கு போனால் கூட சத்தியம் முக்கியம் அதனால சத்தியத்தை விட்டுட்டு நாம டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு உபனிஷத்து இங்கே வலியுறுக்கிறது சத்தியம் இங்க விவகாரக சத்தியம் தான் இருக்கிற டிசிப்ளின் ஓகே நம்ம பேசுறது சத்தியமா இருக்கணும் அதனால நம்ம இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டு சாதகர்கள் நாம் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம பேசும்போது விளையாட்டாக கூட போய் பேசக்கூடாது ஓகே அதனால் நீங்கள் பேச்சில் கவனம் செலுத்தின்றே இருக்கணும் ஓகே கவனம் செலுத்துனா தான் இந்த பேச்சு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிய வரும் இல்லைன்னா இங்கே கலம்பரம்னு சொல்லுவோம் மத்தியானம் ஒன்று சொல்லுவோம் சாயந்தரம் ஒன்று சொல்லுவோம் பேச்சு மாறின்ண்டே இருக்கும் மாறி அன்குவாலிஃபிகேஷன் இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது அதனால ப்ராப்ளம் ஆயிடும் அதனால கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படின்றத சொல்றது ஸோ ஏழாவது மந்திரத்துல இருந்து ஸோ இன்னொரு ஐடியாவை இங்க உபநிஷத்துக்கு கொடுக்குறது அது என்னன்னு பார்க்கலாம் ஏழாவது மந்திரம் பிரகச்ச திவ்ய சிந்தைய ரூபம் சூத்தூரம் பிதி தூராத் சுதிக்கே சை விவிக்கம் குங்க நெக்ஸ்ட் டிசிப்ளின் ஆசிரியர் எம்பசைஸ் பண்றார் அது என்ன பண்றாருன்னா இங்க இந்த ஆத்ம சைத்தன்யத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது ஏன் சோ நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லா விதமான ப்ராப்ளம் போயிடும் அப்படி இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் பார்த்தோம் ஓகே ஆத்ம தரதி ஷோகம் தரத்தி ஆத்ம வித் ஷோகம் தரத்தி அதனால அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்னொரு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா சூட்சம புத்தி வேணும் அதிசூக்ம புத்தி வேணும் சட்டில் டு வேணும் அதனால ஸ்தூல புத்தினால இதை தெரிஞ்சிக்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது ஸோ ஏன் இதுக்கு சூட்சம புத்தி வேணும் வள்ளுவர் சொல்றது நுண்ணறிவு அப்படின்றார் நூலறிவு பிரயோஜனம் இல்லை நுண்ணறிவு வேணும் சூட்சம புத்தி வேணும் ஓகே இப்போ வந்து இந்த தோட்டமெல்லாம் இருக்கும் இல்லையா பராமரிக்கிறது பெரிய கத்திரிக்கோள் இருக்கும் பார்த்துருக்கீங்க நீங்கள் டக் டக் டக்குனு கட் பண்ணுவான் ஓகே ஓகே அந்த பெரிய கத்திரிக்கோளை பார்பர் ஷாப்பில் கொண்டு வந்து இமேஜினேஷன் தலையே அவுட் ஆகிடும் ஓகே தாடி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கழுத்தை கட் பண்ணிடுவான் ஏற்கனவே பம்மலில் வந்து ஒருத்தன் வந்து ஷேவ் பண்ணும்போது அப்படியே ஒரு அமுத்து அமுத்திடும் அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துட்டு வரும்போது அந்த நேரத்தில் ஒரு அம்பு அம்பு அவ்வளவு போச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அது போட்டோம் பெரிய சீசர்ல வந்து இது பண்ண முடியும் முடியாது அதனால பண்ற கத்தியா வச்சுக்கோங்க பல விதமான ஆபரேஷன் கண்ணு கிட்டேஷன் பண்றதுக்கு அது இன்னும் ஆக்ட்ருமெண்ட் ஆகணும் கொள்ளம்பட்டல வந்து சுற்றில் வச்சு அடிப்பான் அவன் பெரிய சுற்றில் ஒன்று புரியம் போட்டீங்கன்னா அவுட் அது அதை வந்து அப்படி தூக்கி வெயிட் போட்டு அவர் ஒரு அடி அடிப்பான் கரெக்டாக அடிப்பாங்க ஓகே நான் எப்ப பார்க்கறது ஸோ நம்ம வாங்கி அடிச்சோன்னு வச்சுக்கோ வெரி டிஃபிகல்ட் சுற்றி தூக்குறதே கஷ்டம் அது ஓகே எங்க ஓங்கி அடிச்சோம்னா இங்கே வந்து படும் அவளை மூட் அவுட்டு ஓகே அந்த சுற்றியில் அடிக்கிறானே அவனை கொண்டு போய் திருச்சி பக்கத்தில் அந்த இது பக்கத்தில் இருக்கிறது இந்த சின்ன கடை வீதி அந்த உள்ளரை இருக்கு அங்கு உள்ளரை என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன திருச்சி பாத்தீங்கன்னா காசி மாதிரி இருக்கும் சின்ன சின்ன சந்துள்ளலாம் வீடு இருக்கும் ஒரே இருக்கும் நெரிசலா இருக்கும் அந்த பக்கத்துல அந்த பக்கத்தில் உள்ளரை போனீங்கன்னா திக்கு ஏரியா இருக்கிறது அது என்னன்னா நம்ம இந்த நம்ம ரங்கநா ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் இருக்கேன் சோ ரங்கநா ஸ்ட்ரீட் அங்க எல்லாம் கோல்டு ஷாப் இருக்க மாதிரி அங்க வைர வந்து இருக்கும் வைரம் அதை வந்து அந்த நகையில பொருத்துவான் நான் அங்கெல்லாம் போயிருக்கேன் அந்த சுத்தியல் இருக்க ரொம்ப மைனூட்டு சுத்தியல் இருக்கும் அதை வச்சுட்டு அப்படி பண்ணுவான் இப்ப சப்போஸ் இந்த அடிக்கிறான அவனை கொண்டு போய் அந்த அந்த வேலையில சேர்த்துட்டு வச்சுக்கோங்க நம்ம பையன் சேர்த்துக்கோங்க வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்னா நான் பண்ணுவான் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாலும் கஷ்டம் தான் பிகாஸ் அந்த சுத்தியில் பிடிச்சவன இந்த வைரத்தை கொண்டு போய் அந்த நகையில வைக்கிற அந்த சுத்தியில் வேலை இருக்க அது ரொம்ப மைனியூட் வேலை வெரி டிபிகல்ட் தான் அதனால ஸோ இவர் சட்டில்டு ஆகாங்க இப்ப இந்த சில செதுக்குறான அவனே நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கல்லாம் உடச்சு உடைச்சிட்டு உடச்சிட்டு வருவான் அதுக்கப்புறம் கண்ணு கிட்ட வரும்போது புருவத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப மைனூட்டா வேணும் அந்த ஒர்க்கு ரொம்ப மைண்ட் அதனால நீங்க ஸ்தூலமா இருக்கிற அந்த சிற்பிக்கும் இத்தனை சின்ன இதெல்லாம் கொடுப்பான் மூர்த்தி எல்லாம் காஸ்ட்லி சொல்லுவான் சார் இதுல வேலை இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவான் ஏனா, அது ரொம்ப மைனியூட்டா பண்ணணும் அது உட்காந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் ஒரு அடியை வந்து எக்ஸ்ட்ரா போட்டு முடிஞ்சு போச்சு அதனால சோ ஒரு விஷயம் சட்டில் ஆகும்போது அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆல்சோ சட்டில்டா இருக்கணும் கரெக்டா அதனால இங்க குரு என்ன சொல்றாரு ஆசிரியர் சோ ஆத்மா அதிசூக்மத்துவம் ஆத்மா அதிசூக்மத்துவமா இருக்கிறதுனால So, in the self is extremely fine. Fine செல்ஃபிஸ் எக்ஸ்ட்ரீம்லி இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி சட்டில் அதனால அதிசூக்மத்து இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய சாதனை முன்னாடி நம்ம படிச்சோம் என்ன படிச்சோம் தனுர்கிரித்விஷிதம் சரம் உபாசா நிஷிதம் சந்ததி எங்கயோ படிச்சிருக்கோம் உபநிஷதம் தனுர் கிருகித்துவம் அந்த வில்ல எடுத்து அந்த அம்பு எப்படிப்பட்ட அம்பா இருக்கணும் ஷார்ப்பா இருக்கணும் ஏன் முண்டு உபனிஷம் படிச்சு கேன உபனிஷம் படிச்சுமா இதே உபனிஷத்தில் படிச்சோம் அந்த அம்பு எப்படி இருக்கணும் ஷார்ப்பா இருக்கணும் எப்படிப்பட்ட ஷார்ப்பு உபாசனை என்ற சார்பு செய்யப்பட்ட அம்பை பொருத்த வேண்டும் இந்த தனுர் என்றது சாஸ்திரம் அம்புன்றது உங்களுடைய மனசு எப்படிப்பட்ட அம்பு அது இருக்கணும் சரம் அந்த சரம் வந்து சாரங்கபாணி சாரங்கபாணினா அந்த சரம் ஓகே கோதண்டபாணி ஓகே அது கோதண்டம்னா அது கதை ஓகே கோதண்டம்னா இந்த இது வில் அம்பு இருக்கு அதுக்கு பேரு இது சக்கரபாணி ஓகே இது சக்கர வச்சிருக்கிறது கோதண்டராமன் கோதண்ட சரம் வச்சிருக்கிறது கோதண்டோடு அம்பு வச்சிருக்கிறார் இப்படி வச்சிருப்பாரு அவர் கோத்திர வேத்தரை எங்க படிச்சுக்கோ அவர் என்ன பண்ருக்காரு அவர் குதிரை ஓட்டி அவர் அதனால சாட்டை வச்சிருக்காங்க வேத்தர வேத்தரை வச்சிருக்காரு மனசு என்ற அம்பு வரும்போது மனசு இருக்கணும் அப்படின்னா அதி சூக்ஷமமான மனசு வேண்டியது இருக்கிறது அதனால அங்கிரசல் ஏழாவது மந்திரத்துல ஆத்மாவானது அதிசூக்ஷம் அதனால ஏழாவது மந்திரத்தில் ஆத்மனகா சூக்மத்துவம் அப்படி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு எட்டாவது மந்திரத்துல என்ன சொல்றாரு புத்தேகே சூஷ்மத்துவ அபேக்ஷா அதனால புத்தி ஆல்சோ சட்டில்டு புத்தி வேணும் நுண்ணறிவு வேணும் அப்படின்றாரு ஓகே சோ ஏன் அப்படின்னா திருஷ்யத்தே தூ அகரியா புத்தியா சூட்சமையா சூக்ம தரிசிபி அது கடவுபனிஷத்து நம்ம பார்க்க போறோம் கட்டோபனிஷத்து அதுல மூணாவது அத்தியாயத்துல மந்திரத்துல சொல்றது முதல் அத்தியாயம் மூணாவது செக்ஷன்ல பன்னிரெண்டாவது மந்திரம் திருஷ்யத்து அகரிய தரிசிபிகி அது கூர்மையான புத்தியின் மூலியமாக நுண்ணியமான பார்வையினால தான் அது அறியப்படுகிறது அதி சூக்ஷமமான ஆத்மா இருக்கிறதுனால இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸும் சூக்ஷமமா வேணும் கூர்மையான புத்தி வேணும் இன்டலக்ட் வேணும் எப்படிப்பட்டது அது தெரிஞ்சா தான் எப்படி பண்ணலாம் சொல்லணும் ஆத்மா எப்படிப்பட்டது அதுனா இந்த சூக்மத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற ஆத்மா திருகத் பிரகதீஸ்வரர் பெருசு பெருசுன்னா பெருசுன்னா என்ன ஓகே உங்க வீட்டு ஹால விட இது பெருசு ஆனா ராமகிருஷ்ணா மட்டும் இருக்க அங்க இது இருக்கு ஹால் இது அதை விட சின்னது இதை விட அது பெருசு அப்ப பிருகத்து என்ன பெருசு எல்லையற்றது இன்பினிட் ஓகே லிமிட்லெஸ் டோட்டல் ஓகே அதனால டோட்டல் எக்ஸ்பேன்ஷன் இன்ஃபினேட் அப்படி பிரகத்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அது அதுதான் பெருசு பட்டது இன்பினேட் அப்போ ஒரு விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகாக வியாபிக்கும் தன்மை அதிகமாக அதிகமாக அது சூட்சமா ஆகிறது இப்ப ஐஸ் கட்டின்னு வச்சுக்கோங்க ஐஸ் கட்டிய ஜலமாகும்போது அதனுடைய வியாபகத்தன்மை அதிகமாக இருக்கும் கட்டி ஒரு இடத்துல இருக்கும் லோகேட் பண்ண முடியும் அதுவே வாட்டர் ஆகும்போது என்ன ஆகும் அதனுடைய அதிகமாகும் அதுவே ஆவி ஆயிடுச்சு எக்ஸ்பேன் வியாபிகத்தன்மை ஜாஸ்தி ஆக சட்டில் அர்த்தம் ஓகே அப்போ இங்கைட் மோர் சூக்ஷமம் மோர் பர்வை சூக்ஷமம் இது பஞ்சபூதம் பஞ்சபூதம் எப்படி இருக்கிறது அதுக்கப்புறம் ஜலம் அப்புறம் அக்னி வாயு ஆகாசம் ஓகே பிருத்திவியை லொக்கேட் பண்ண முடியும் தான் அதுக்கப்புறம் அதே போல வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது இதெல்லாம் கூட முடியும் இது எல்லாமே எதுல இருக்கிறது ஆகாசத்துக்குள்ள இருக்கிறது ஓகே இந்த ஆகாசத்தை அதிஷ்டானம் எது ஆத்ம சைத்தன்யம் ஓகே இந்த ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது எதுன்னா ஆத்ம சைத்தன்யம் அப்போ ஆகாசத்துக்கும் இது ஆகாசம் பர்வைடு எல்லையற்ற பர்வைடு கிடையாது ஆகாசத்தின் தாங்கின்றது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் ஓகே அத்திய திஷ்டத்து தசாங்குளம் அத்திய திஷ்டத்து தசாங்குளம் தசாங்குனா தசு பத்து அங்கு பத்து அங்குளம் மேல இருக்கிறது இந்த ஆகாசத்துக்கு மேல பத்து அங்கு இருக்கு உடனே வச்சு அழக்கலாமா அழக்கப்படாது இந்த ஆத்ம சைத்தனின் கான்சியா ஆகாசத்தே முடியாது அதுக்கும் அதிஷ்டானமாக இருக்குமம் அதனால சூக்ம புத்தி தேவை செகண்ட் அது எப்படிப்பட்டது அந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்மன் எப்படிப்பட்டது திவ்யம் செல்ஃப் எவிடன் சைத்தன்ய சுரூபம் ஸ்வயம் பிரகாசம் ஓகே அது ஸ்வயம் பிரகாசம் அப்ப செல்வி சப்ஜெக்ட் நெவர் த ஆப்ஜெக்ட் ஓகே அதை ஒரு நாளும் அதை எலியூட் பண்ண முடியாது எதனாலையும் அதை வந்து அதை வந்து பிரகாசிக்க வைக்க முடியாது அதனால தான் எல்லாம் பிரகாசிக்கிறது அதை வந்து இன்னொன்னு பிரகாசிக்க வைக்க முடியாது அதனால அது வந்து திருக்கா இருக்கிறது திருஷ்யமா இருக்கிற விஷயம் ஆப்ஜெக்டா இருக்கிற விஷயம் சப்ஜெக்டா இருக்கிற விஷயத்தை அதை பண்ண முடியாது அதனால இப்ப இது எப்படி இருக்கிறது எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட் இஸ் ஜடம் அதனுடைய நேச்சர் ஓகே ஏன் து ரூல் என்ன அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லா இருக்கிறது என்ன லா அப்ளை பண்ணும் இதுக்கு அப்படின்னா எது திருஷ்யம் தது ஜடம் எது திருஷ்யம் தது ஜடம் நீ எதை பார்க்கிறையோ அதெல்லாம் ஜடம் ஓகே எனர்ட் வேர்ல்டுக்க எத திருஷ்யத்துக்கு தெரிஞ்சுக்கிறது உங்க பாடி உங்களுக்கு தெரியுறதா இல்லையா தெரிஞ்சுக்கிறது அதனால அது ஜடம் ஓகே மைண்ட் ஆல்சோ தெரியுது எனக்கு இன்னைக்கு மைண்ட் எப்படி இருக்கு தெரியுது இல்ல உங்களுக்கு அதனால மைண்ட் ஆல்சோ ஜடம் எனர்ட் அப்போ எது ஒன்று பார்க்கிறமோ அது ஜடம் எது பார்க்காம இருக்கிறதோ அது வந்து அது வந்து சைத்தன்யம் அது எப்படிப்படு எது ஜடமோ அது பஷ்யதி திருஷ்யதி எது ஒன்று பார்க்க முடியாதோ அது வந்து அதிர்ஷியம் அதிர்ஷ்யம்னு பார்க்க முடியாது பிகாஸ் சூட்சமத்துவா அதனால அதிர்ஷியம் இருக்கிறதுனால இது பார்க்க முடியாது அதிர்ஷ்யம் மீன்ஸ் வெரி வெரி இது அதிசூக்மத்துவம் ஓகே அந்த சொல்ல ஒவ்வொரு சொல்லும் சூட்சாது ஓகே அனந்தத்துவா அனந்தத்துவா சூக்மம் ஸ்வயம்பிரகாசத்துவாத் சூட்சமம் அப்பிரமேயத்துவா சூக்ஷமம் ஓகே அதில் பொருள் படுத்த முடியாது அதனால சூட்சமம் அதனால அது அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்ய பிரம்மன் அந்த சைத்தன்ய பிரம்மன் அச்சித்திய ரூபம் அச்சிந்திய ரூபம் அது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது நீ கற்பனை பண்ண முடியாது இல்ல திங்க் பண்ண முடியாது எனி திங்க் பண்ணணும் ஏற்கனவே நீ பார்த்திருக்கணும் கற்பனை பண்ணணும் இந்த மைக்கு பார்த்துட்டு நான் கற்பனை பண்ண முடியும் ஓகே இது சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அச்சிந்தியம் அதனால இஸ் ஒன்லி முடியும் ஓகே திருக்கு ஒரு நாளும் திருஷ்யமா ஆக முடியாது இப்ப வந்து கண்ணுனால எல்லாத்தையும் பார்க்க முடியும் கண்ணை வச்சு கண்ணை பார்க்க முடியாது உங்க கண்ணால கண்ணை பார்க்க முடியாது நீங்க தான் தெற்கு நீங்க தான் சைத்தன்யம் அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் முடியும் அந்த சைத்தன்யத்தை பார்க்கிறதுக்கு ஒரு சைத்தன்யம் முடியாது ஒத்து வராது ஓகே அதனால பெரிய சர்ச்சை என்னன்னா இப்ப ஆகாசம் இருக்கிறதா இல்லையா ஓகே சோ அத வந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கஷ்டம் இந்த ஆகாசம் ஸ்பேஸ் இருக்க அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது கஷ்டம் ஓகே எப்படி இருக்கிறது அந்த ஆகாசம் ஸ்பேஸ் அப்படின்னா அது வந்து சயின்ஸ்ல பெரிய சர்ச்சுக்குள்ள இருக்கிறது டிஸ்கஷில் இருக்கு அது வந்து எம்டினஸ் காலியா இருக்கிறது ஓகே ஹோல் எம்டியா இருக்கிறதா இதெல்லாம் என்னது ஆகாசம் அல்லது பாசிட்டிவ் என்டிட்டியாது இல்ல எம்டியா இருக்கிறது காலியா இருக்கிறதா ஆகாசத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது சோ இதெல்லாம் ஒரு பெரிய பயங்கரமான ஒரு டிஸ்கஸ் இருக்கிறது இன்னும் அதுவே வந்து கண்டுபிடிக்க முடியல ையே வந்து அத வந்து சொல்ல முடியல அப்படி சொல்ல முடியாத ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் எப்படி சொல்ல முடியும் ரூபம் சைத்தன்யம் சூட்சமா சூட்சதரம் சூக்ஷ்மா சூக்மதரம் அது சூக்மத்திலும் சூக்ஷமம் சூக்மத்திலும் சூக்ஷமாக இருக்கிறது ஓகே ஆகாசத்தை விட சூக்மமா இருக்கிறது எது சூக்மம் ஆகாசம் அதிசூக்ஷமம் அந்த அதிசூக்ஷமமா இருக்கிற ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது சூக்ம தரம் சூப்பர் லிட்டரிகரி அதனால என்ன சொல்றோம்னா இங்க ஆச்சாரியல் அவருடைய பாட்சியத்தில் சொல்லும்போது அனோகிஹி அபி சூக்ம தரம் அபி சாம அது ரதுக்கு சதா இருக்கிறது ரும்பியதும் நெக்ஸ்ட் என்ன அதனால அதிசூக்மம் இது சொல்ல வரணும் ஆத்ம சைத்தன்யம் எப்படிப்பட்டது அதிசூக்மம் ஓகே நெக்ஸ்ட் எப்படிப்பட்டிருக்கிறது பும் எங்க விபும் விபும் படிச்ச மாதிரி இருக்க ஒன்னு ஒண்ணு ஆறுல படிச்சோம் விபும் விபித்தம் பாதி இபாதி பலவிதமாக தோன்றி கொண்டிருக்கின்றது ஆகாசத்திலிருந்து வாயு வாகுவிலிருந்து அக்னி அக்னிலிருந்து ஜல ஜலத்திலிருந்து பிருத்திவி பாஞ்ச பௌத்திக ரூப்பேன இபாதி இந்த ஆத்ம சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் எப்படி வந்திருக்கிறது ஆத்மாவிலிருந்து ஆகாசம் வந்தது ஆகாச வாயு வந்தது தைத்தரியத்துல பார்த்தோம் அந்த மாதிரி சரி இப்படி எல்லாமாகவும் இருந்து இந்த ஆத்மா சைத்தன்யத்தை போய் எங்க பிடிக்க முடியும் இல்லையா எங்க போய் பிடிக்கலாம் அப்படின்னா தூரா சு தூரம் தூரா சு நீ எங்க போறையோ அதைவிட தூரமா வைகுந்துத்துக்கு போய் உட்காந்துன்னு வச்சுக்கோ புடிச்சுள்ளாமா அங்கேயும் தூரம் இல்ல அங்க இந்த பக்க கைலாயத்துக்கு போனீங்கன்னா அங்கையும் தூரமா இருக்கணும் இல்ல இப்ப லேட்டஸ்ட் ஒரு லோகம் வந்திருக்குது அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்படாத இன்னொரு லோகம் இருக்கு அது என்னன்னா கோ கோலகிருந்தாவன் கோலக பிருந்தாவன் இப்ப சமீபத்தில் ஒரு ஐம்பது வருஷமா நூறு வருஷமா கோலா கபர்ந்தான அது வைகுந்தத்தை விட ஸ்பெஷல் அது ஓகே அங்க போய் நின்னா கூட அங்கிருந்து தூரா சுரம் நான் சொல்றேன் உப்புநிஷத்தில் அங்க விட அது தூரமா இருக்கு நீ எங்க போறியோ அதுல இருந்து தூரமா இருக்கிறது அப்படி சொல்றது ஏக்கம் மனசோ ஜவியா தேவோ ஆப்ணுவன் பூர்வம் மனசை காட்டிலும் அது வேகமாக போகக்கூடாது மனசு போறதுக்கு முன்னாடியே அது போய் நிற்கிறதா கேட்டிருக்கும் சமுத்திரத்து பக்கத்துல சொன்ன ரெண்டு பேருக்காக உடனே பிரைட்டா தெரிஞ்சது தது தூரே தத் பந்ததி ஓகே அது தூரத்தில் உள்ளது அருகிலும் உள்ளது தது அந்த தூரக்கும் இருக்கிறது அது கிட்டக்கும் இருக்கிறது ரொம்ப அருகாமையில் இருக்கு இதுக்கு மேல கான்ட்ரடி பேச முடியாது இப்பதான் வைகுந்தத்துக்கு போனாலும் அங்க விட தூர சொன்ன உடனே என்ன சொல்றது உபனிஷத்தை ரொம்ப ஒண்ணுவாயிரி இந்த அரசியல்வாதி ஒரே வந்து அங்க போய் ட்ரிங்க் போட்டி மாத்தி பேசுவான் அருகாமி எது அருகாமையில் இருக்கிறதோ அதுக்கு அருகாமையில் இருக்கான் நினை புரிஞ்சுக்கோங்க அருகாமையில் உனக்கு அருகாமையில் எது இருக்கிறதோ அதுக்கு அருகாமையில் இருக்கிறது உனக்கு எது தூரம் இருக்கிறதோ வைகுந்தம் போறது அவ்வளவு சுலபம் இல்லை அது தூரக்க இருக்கிறது அங்க போய் உட்காந்து அதை தூரமா இருக்கு கிட்டக்கு என்கிட்ட எது இருக்கிறதோ நீரஸ்ட் பாயிண்ட் அதுக்கும் நீரா எனக்கு எது தூரம் நான் நினைச்சிருக்கேனோ அங்க போன பிறகு அதை தூரமா இருக்கிறது உன்னால எது கற்பனை பண்ண முடியுமோ அதை விட தூரமா இருக்கிறது உனக்கு எது கிட்டதோ அதை விட கிட்ட இருக்கிறது ஆச்சாரிய இப்ப வந்து இந்த படிக்கட்டு ஏறி வர்றது சுலபம் கடினம் சுலபம் கடினம் எப்படி இருக்க முடியும் யாருக்கு கேட்க அப்பதான் சிலருக்கு சுலபம் சிலருக்கு கடினம் ஓகே அது போல யாருக்கு தூரம் யாருக்கு கிட்டக்கு அப்படின்னா அக்ஞானிக்கு தூராத் சுதூரம் ஞானிக்கு இக அந்த ஞானுக்கு கிட்டக்கு கிட்டக்கு கிட்டக்கு இருக்கிறது மைண்டு மைண்டுக்கும் அருகாமில் இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம் ஓகே அந்திகேச ஓகே ஜீரோ உனக்கும் ஆகாசத்துக்கு எவ்வளவு தூரம் ஜீரோ டிஸ்டன்ஸ் ஓகே ஜீரோ டிஸ்டன்ஸ் அது போலதான் இதுவும் ஓகே ஞானிக்கு வந்து ஜீரோ டிஸ்டன்ஸ் ஓகே அதனால இப்ப வெகிக்க இருக்கும் ட்ரீம் இருக்கும் எவ்வளவு தூரம் மைனஸ் டிஸ்டன்ஸ் ீமரோ அவன் தான் வேகர் ஓகே கனவு கண்டு இருக்கிற வரைக்கும் வேகர் கிடையாது விழிப்பவன் கிடையாது விழிச்சுட்டான அந்த கனவு கண்டவன் தான் விழிச்சவன் ரெண்டு பேருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு மைனஸ் ஓகே ஜீரோ டிஸ்டன்ஸ் ஓகே அதனால இருட்டுக்கும் வெளிச்சதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மைனஸ் டிஸ்டன்ஸ் ஜீரோ டிஸ்டன்ஸ் போயிடும் இருக்கு இருட்டு இடத்துல வெளிச்சம் இருட்டு கிடையாது யார் ஒருத்தர் ஜீவர்கள் மனசுல அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அப்படி சொல்றாரு ஓகே சோ இந்த பிரம்மன் எங்க இருக்குன்னா அது நமக்குள்ளறைய இருக்கின்றது ஓகே மைண்டு குளரை பிரகாச அப்ப மைண்டு குளர பிரகாசிக்கின்ற பிரம்மன்டவனம் வஸ்தூல வந்து பிரகாசிக்கல அர்த்தம் சொல்றீங்களே அப்ப அங்க பிரம்மன் இல்லையா இல்ல இல்ல அங்க சத்த அம்சம் பிரதானமா இருக்கிறது சித்த அம்சம் ஒளிஞ்சிருக்கிறது யார் ஒருத்தர் லைவா இருக்கிறார்களோ ஜீவர்கள் அவர்களிடம் சத்து சித்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அதனால ஜீவர்கள் கிட்ட வந்து ரெண்டு வழியில் இருக்கிறது சத்து ரூபேன சித்து ரூபேனச்ச அதனால அங்க கண்டுபிடிக்கிறது சுலபம் ஓகேங் பீங் வந்து சத் சித்ரூபேன நிகிதம் நிகிதம் அதனால இந்த சாட்சி சைத்தன்யம் நமக்குள்ளதா இருக்கிறது ஓகே இந்த சாட்சி சைத்தன்யம் வித்து தான் வித்தவுட் தான் You are blank mind also With mind also chaitanyam With யம்ைண்ட் ஆயம் அதனால இதை பண்ணிக்கிறதுக்கு ஸ்தூல புத்தினால முடியாது வந்ததுலேருந்து சொல்லிட்டு இருக்கே அது என்னது அது வந்து சயின்ஸ்ட் புத்தியா ஷார்ப்பு சொல்றா இல்லையா அட்வான்ஸ் பிசிக்ஸ் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து நம்ம மாதிரியே கொண்டு போயிடுச்சுன்னா ஒண்ணும் நடக்காது நமக்கு இந்த லோக்கல் மேத்ஸ் போறதே ஏம்பாடு உம்பாடு ஆடுது அட்வான்ஸ் பிசிக்ஸ் மேத் கொண்டு போன அதுக்கு ஷார்ப் இன்டலெக்ட் வேணும் அந்த ஷார்ப் இன்டலெக்ட் உபநிஷன் சொல்றதுன்னா அது இல்லை ஓகே அப்ப ஷார்ப் இன்டலெக்ட் உள்ளவங்க இது புரிஞ்சணும்னா புரிஞ்சுடாது புரிஞ்சுக்கங்க அதனால இதுக்கு என்ன வேணும் வேதாந்த ஷார்ப் மைண்ட் மீன்ஸ் சூக்ம புத்தின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன எல்லாமே இது டிராபிங் மைண்ட் சூக்ம புத்தி ஓகே நாம எல்லாத்தையும் ஆப்ஜெக்டா பார்த்துட்டு வரும் ஆப்ஜெக்டா பார்க்காம சப்ஜெக்டா பார்க்கிற கூடிய புத்திக்கு பேரு சூக்ம புத்தி ஓகே அப்போ பிரம்ம அனுபவம் என்றது நமக்கு வந்து பிரம்மத்தை அனுபவமா பார்க்கணும்னு நினைக்கிற புத்தி கிராஸ் மைண்ட் பிரம்மத்தை சப்ஜெக்டா பார்க்கிற புத்திக்கு பேரு சூக்ம புத்தி இந்த பிரம்மத்தையே கான்சிய ஸ்தூலமா ஒரு ஆப்ஜெக்டா பார்க்கணும்னு நினைக்கிறமே அந்த புத்திக்கு பேரு கிராஸ் மைண்ட் ஸ்தூலமான புத்தி புரியுது இப்போ படார் அடிக்கிற மாதிரி இருக்கு நம்ம வந்து கிராஸ் புத்தியில கிராஸ் அந்த சட்ட சட்டில்டு புத்தியில பார்க்காம நான் என்னுடைய புத்தியில பார்க்கிற மாதிரியே இதை பார்க்கணும் நடக்காது அது வந்து பிரம்ம அனுபவம் நினைக்கிறது சூட்சம புத்தி பர்டிகுலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நினைக்கிறதுக்கு பேரு கிராஸ் மைண்ட் ஸ்தூல புத்தி ஓகே அதனால பிரம்ம அனுபவம்ன்றது என்ன பிரதிபோத விதித்தம் மதம் பிரதிபோத்த விதித்தம் மதம் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் Only for பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அதனால பர்டிகுலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாத்திரம் பண்ணி பிரம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி நினைச்சேன்னா அது வந்து ஸ்தூல புத்தி ஓகே எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் அது வந்து சைத்தன்யம் அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிற புத்திக்கு பேரு சூக்ம புத்தி அப்படின்னு சொல்லி முடிக்கிறது இது அப்ப சூட்சம புத்தி ஸ்தூல புத்தி இருக்கிறது இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விசேஷம் எட்டாவது மந்திரம் சேம் ஐடியா சொல்றது எட்டாவது மந்திரம் படிக்கலாம் நிரஹே நியைஸ்திரஸ் தேத்து நலம் யா ஏழாவது மந்திரம் ஆத்மனகா சூக்மத்துவம் எட்டாவது மந்திரம் புத்தேகே சூக்மத்துவம் இந்த பிரம்மத்தை எப்படிப்பட்ட கருவினால அறியலாம் எப்படிப்பட்டதுனால அறிய முடியாது அப்படி சொல்றது எந்த மாதிரி இந்த பிரம்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி பிரம்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுக்க முடியாது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றது இந்த மந்திரத்தோட விசேஷம் எதனால முடியாதுன்னு முதல்ல பார்ப்போம் அப்புறம் எதனால முடியறதுன்றத பார்ப்போம் ஓகே சக்ஷுஷா கிரகிய சக்ஷுனா தெரிஞ்சிருக்கணும் கண்ணு இந்த ஆத்ம சைதன்யத்தை பிரம்மத்தை கண்களினால் கிரகிக்க முடியாது கண்ணுல பார்த்து முடியாது ஓகே ஏன் நேத்தம் எதித்தம் உபாசத்தே உபாசத்தே எங்க கேட்டு வருஷா சொல்ல அஞ்சுல இருந்து ஒன்பது மந்திரம் திருப்பி திருப்பி சொல்லுச்சு நேத்தம் எத்தித்தம் உபாசத்தை நேத்தம் எத்தித்தம் உபாசம் உபனிஷத்துக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம் வரும்னா ஒரு தரம் சொன்னா எனக்கு புரியாத பலர் ஒன்ப கண்டினியூஸா சொல்றது அது அது கேன உபநிஷத்துல சுவார்த்தம் ஓகே நீ பார்த்தியோ பிரம்மத்தை பார்த்தியோ பார்த்த அது பிரம்மன் இல்லை ஏ நீ பார்த்ததுனால எஸ் தட் இஸ் நாட் பிரம்மன் ஓ அந்த டிவைன் பவர் நான் பார்த்தேன்னு என்னை கிராஸ் பண்ணி போச்ச போச்சுல அது கிடையாது ஓகே அந்த தெய்வீக காட்சி எனக்கு கண்டு எனக்கு வந்தது சரி வந்தது வந்ததுன்னா நடத்தோம் போயிடுதுன்னு நடத்தோம் வந்ததுன்னா போயிடும் ஏ பிரமன் வந்து போற விஷயமா ஒரு பேசிக்க கேள்வி கேட்டு வந்து போற விஷயம் நம்மளை மாதிரி வந்து போற விஷயமா அதனால அது நீ பார்த்துட்டு அதனால அது கிடையாது அதெல்லாம் டிவைன் அன்டிவைன் சூப்பர் டிவைன் அப்படி வந்து என்னை கறந்து போச்சு அப்படி சொன்னா நேத்தம் எதித்தம் உபாசத்து சக்ஷுஷா கிரகிய கண்ணுனால அதை தெரிஞ்சுக்க முடியாதப்பா வெரி டிஃபிகல்ட் தெரிஞ்சுக்க முடியாது ஓகே ஓகே சரி வாக்குனால சொல்லிட முடியுமா எக்ஸ்பிளைன் பண்ண கண்ணுல தான் முடிய போறது ஓகே அத வந்து ஆராய்ச்சி பண்ணி பேச்சு பேசி கீசி உக்கார் உக்கார் பேசி முடிப்போம் அப்படி சுட்டு பேசி முடிக்கலாமா வாசா பி நகியா அது சொற்களினால் கிரகிக்க வைக்க முடியாது குருஜி வாக்கினால் சொல்ல முடியாதது ஏன் பல வருஷமா கிளாஸ் எடுத்து இருக்கீங்க எங்களை வேற இம்சப்படுத்தின் இருக்கீங்க வந்து உட்கார வச்சு அதுதான் தெளிவா சொல்லிவிடுதல வாக்குனாலும் சொற்களால முடியாதுன்னு சொல்லிடுதல அதை வந்து சொற்க எத்தனை விதமான உப்புநிச்சா எடுத்து எடுத்து எடுத்து சொல்றீங்களே இல்லையா எதுக்கு இது கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா வேர்ட்ஸ் ரிவீல்டு பிரம்மன் சொற்கால் அந்த பிரம்மத்தை விளக்க முடியாது ஓகே சொற்களினால் அந்த பிரம்மத்தை விளக்க முடியாது என்பதை சொற்கள் மூலியமாக விளக்க வேண்டும் ஓகே சரி ஒழிஞ்சு போறது சொல்லினால்தான் முடியாது வேற எதனால முடியுமா நன்யகி தேவைகி தேவைகி தேவகா தேவகா இங்க காடு கிடையாது தேவதைகள் கிடையாது இந்திரியாணி சென்சஸ் மற்ற இந்த தவற மற்ற இந்திரியங்களால இதை கண்டுபிடிச்சு சொல்லிட முடியுமா அப்படின்னா அதனாலையும் கிரகிக்க முடியாது அந்த ஆத்ம சைத்தன்யத்தை பிரம்மத்தை அதர் மூக்குனாலோ அல்லது காதுனாலையோ இல்ல ஸ்பரிஷத்தினாலயோ அதை கண்டுபிடிச்சிட முடியுமோ முடியாது நவர் ஓகே சரி அப்போ ஒண்ணு செய்யலாம் உட்காந்து தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சா தபஸ் கண்டுபிடிச்சிட முடியுமா அந்த பிரம்மத்தை ஓகே அதுல நிறைய பேர் தபஸ் பண்ணி சினிமாலாம் காட்டுவாங்க அவர் பிரம்ம நிலைக்கு போயிட்டா ஞானி ஆயிடுவார் தபஸ்னால முடியுமா அப்படின்னா ஒத்த கால நின்னுக்கிறது இப்படி ஒரு கை அப்படியே நீட்டி பத்து வருஷமா இருந்ததுன்னா அது தபஸ் சுண்டு வரல மேல நின்னு அது தபஸ் முழு மேல நின்று தப்பஸ் வெயிலே வெயிலும் மழையிலையும் நின்று இப்ப நம்ம அங்க பிளாட்ல வந்து நான் மேல நின்று தபஸ் பண்ணுன்னா யோகப்பட்ட கூட்டம் வரும் ஒரு இருபது முப்பது நாள் அப்படியே நின்று வச்சுக்கோ வெயில் மழையில தபஸ் அப்படி கண்டுபிடிச்சுள்ள புத்தா இதுல எக்ஸ்பர்ட் அவர் மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காரு அவரும் வந்து பல வருஷம் வந்து உடம்ப வருத்தி உண்ணாவிரதம் இருந்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாரு என்ன கண்டுபிடிச்சா தபஸ்னால இந்த ஞான சித்திக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாரு ஒருத்தர் வந்து பத்து வருஷம் பாடின சங்கீதம் சங்கீதம் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணு எனக்கு சங்கீதம் வராது புத்தா இந்த உடம்ப டார்ச்சர் பண்றதுனால தபஸ் பண்றதுனால இந்த ஞானத்தை அடைஞ்சுட முடியாது அப்படி சொல்லுங்க தபசா கிரியே ஓகே தபஸ்னால இதை கிரகிக்க முடியாது சுருணும் கவனமா கேளு அப்ப கொஞ்ச நெஞ்சு தபஸ் பண்ணிருக்கோமே ஏகாத்தே சிவம் அதெல்லாம் உற்றுற சொல்றீங்களா விட்டுட்டு இருக்கிற கதியிலிருந்து அதோ கதிக்கு போயிடுவோம் அதனால அப்ப தபஸ் பண்றதுன்னா உபவாசம் இருக்கிறது இல்லையா சந்தியாவந்தனம் பண்றது பாராயணம் பண்றது ஜபம் பண்றது சூரிய நமஸ்கார பண்றது பிரணாயாமம் பண்றது இல்லையா இதெல்லாம் வந்து உபநிஷத்து வாழ்க ஏன்னா தப்பசா நான் கிரியதே உபநிஷத்தை சொல்லிடுது நான் செய்யக்கூடிய தப்புக்கு அத்தாரிட்டி வேணும்னு அலைஞ்சிட்டு இருந்தேன் நான் இப்ப கிடைச்சிருத்த அதனாலதான் உபநிஷ நான் வந்து சூரிய நமஸ்கார பண்றல பிரணாயாமம் பண்றதில்ல இந்த வேழக்கிழமை காலம்பரை வச்சிருக்கீங்களேன் அந்த அபிஷேகத்துக்கு வரதில்லை இல்ல வெள்ளிக்கிழமை வச்சிருக்கீங்களே அந்த பாராயணத்துக்கு வர்றதில்ல கிரியதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை பரமார்த்தன் சுவாமிஜியே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னார் அவர் வந்து பிக்ஷைக்கு போனாரா பிக்ஷைக்கு போன சாம்பாடு ஒரு சில காய்கறி வெஜிடபிள்ஸ் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா அந்த அம்மா கொண்டு வந்து தபக்குன்னு போட்டு நான் என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட் இந்த பொரியல் நல்லா இருக்கு அதுக்குரிய இருக்குரியல்பாத்தன என்ன அர்த்தம் தபா அர்த்தம் ஓகே தபஸ்னால அது ரா அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இந்த தபஸ் பண்றதுனால தான் சத்துவ ஆதிக்க மைண்ட் கிடைக்கும் நமக்கு தபஸ் பண்ணலாம் அதனால விட்டுட்டேன்னா ஒரு பிரயோஜனம் முடியாது ஓகே அதனால செல்ஃப் மேனேஜ்மெண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் வரத்துக்கெல்லாம் தபஸ் தான் வேணும் அதனால தபஸ் வந்து நமக்கு தபஸ் கான்சியஸ் ரிவீல்டு இந்த ஆத்மா தபஸ் வந்து இந்த ஆத்மாவை கண்டுபிடிக்க முடியாது அறிய முடியாது ஓகே தபஸ் இல்லாம இந்த ஆத்மாவை அறிஞ்சுக்க முடியாது தபஸ்னால இந்த ஆத்மாவை அறிஞ்சு முடியாது தபஸ் இல்லாம இந்த ஆத்மாவை அறிஞ்சு கொள்ள முடியாது என்ன அர்த்தம் தபஸ் பண்ணணம் பண்ண இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கிறது தபஸ் ஆத்மாவை அடைய முடியாது வித்தவுட் தபஸ் பிரம்மத்தை அறிஞ்சுக்க முடியாது ஓகே தபஸ் வேணும் அந்த தபஸ் பிரம்மத்தை கட்டாது ஓகே பேசிக் வேணும் சரி ஓகே இப்ப கர்மன கர்மன்ன இந்த பிரம்மத்தை அறிஞ்சிக்க முடியுமா ஓகே இந்த யாகம் எக்ஜம் எல்லாம் பண்றமே அதனால தெரிஞ்சுக்க முடியுமா தேவ மோட்சம் கர்மத்தினால அடைய முடியாது கர்மத்தினால என்ன சொன்ன கர்மத்தினால அடைய முடியாது அதாவது கர்மத்தினால அடைய முடியாது சொல்றீங்க கரெக்டா ரிச்சுவல்ஸ் அடைய முடியாது சமய சடங்குனால அடைய முடியாது அப்ப என்ன செய்யலாம் இனிமேல் வந்து சந்தியா வந்த பண்ண தேவையில்லை அடைய முடியாது அது போல வெள்ளிக்கிழமை பாராயண வகுப்புக்கும் வர தேவையில்லை ரிச்சுவல்ஸ்ல கர்மத்தினால அடைய முடியாது ஏன்னா பாராயணம்ன்றது கர்மா வேலைக்கிழமை காலம்பரம் வந்து அஞ்சுல இருந்து ஆறு அபிஷேகம் ஆராத சொல்றமே அது கர்மா அதனாலையும் அடைய முடியாது இந்த பிரம்மத்தை அப்படி சொல்லுங்க யோகம் பண்றமே அதனாலையும் இது அடைய முடியாது அப்படி சொல்லுங்க அதனால இது நாளைச்சி நான் எப்பயுமே விட்டுட்டேன் வெறும் சனி ஞாயிறு மாதம் தான் வந்து போறோம் நினைக்கிறீங்களா கரெக்ட் அப்படி வேணும் கர்மனா கிரியனா முதா சித்த சுத்தி வரணும்னா கர்மத்தை பயன்படுத்தின தான் சித்த சுத்தி வரும் இல்லைன்னா சித்த சுத்தி வராது சித்த சுத்தேயே கர்மா நது அந்த வஸ்துவ அடையிறதுக்கு சித்த சுத்தி வேணும் சித்த சுத்தி பண்றதுக்கு என்ன பண்ணும் கர்மனியா இந்த பிரம்மத்தை தெரியறதுக்கு நமக்கு சித்த சுத்தி தேவைப்படும் அந்த சித்த சுத்தி கர்மத்தினால கர்மத்தினால ஞானத்தை அடைய முடியாது கர்மத்தினால சித்த சுத்தி அடையலாம் ஓகே சித்த சுத்தி இருந்தாதான் இந்த ஞானத்தை அடைய முடியும் அதனால கர்மத்தினால கிடைக்காது சித்த சுத்தி இருக்கிறதுனால ஞானம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அப்படின்னா இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் நமக்கு தேவை இந்த பிரம்மத்தை இப்ப வந்து இதெல்லாம் எதனால் முடியாது முடியாது சொல்லியாச்சு எதனால முடியும் அத சொல்லுங்க, பாசிட்டிவா ரெண்டு விஷயத்தினாலும் தெரிஞ்சுக்கலாம் பாண்டிச்சேரி புதுச்சேரி சொல்லிச்சேரி புதுச்சேரி என்ன ஒண்ணு தான் அதனால டெலிபிரிட்டா சொல்றேன் பிரம்மத்தை பிரம்மத்தை பத்தி சொல்ற ரெண்டு ஒன்னு தேவைடு ஒண்ணு சாஸ்திரம் இம்பார்டன்ட் ஈக்குவலி ஓகே அப்போ இங்க உபநிஷத்து என்ன பண்றது எம்பசை பண்றது இப்ப வரக்கூடிய இடத்துல மைண்ட் பத்தி எம்பசை பண்றது ஓகே கைவல்ய உபநிஷத்துல என்ன சொல்றது சாஸ்திரத்தை எம்பசைஸ் பண்றது வேதாந்த விஜான அந்த வேதாந்த ஞானத்தை வேதாந்த சாஸ்திரத்தை மூலியமாக அறிந்து கொள்ளலாம் அந்த பிரம்மத்தை வேதாந்த சாஸ்திரத்தை மூலியமாக அறிந்து கொள்ள முடியும் அங்கு கைவல்ய உபநிஷத்தை அதை எம்பசைஸ் பண்றது இங்க என்ன சொல்றது இங்க மைண்டு எம்பசைஸ் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படுது என்னுடைய பேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வேணும் ஒண்ணு வந்து கண்ணாடி வேணும் கரெக்ட் சரி கண்ணாடி இருக்கிறது என் கண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ குருடா இருக்கிறவன் கிட்ட போய் பிளைண்ட் பீப்புள் பார்க்க முடியாது ஓகே அப்ப கண்ணு இருக்கணும் கண்ணாடியும் இருக்கணும் ரெண்டு விஷயம் இந்த கண்ணு கண்ணாடி வேணும் ஓகே அதனால கண்ணுன்றது இவர் த நெற்றி கண் தெய்வீக கண் மைண்ட் ஓகே ஓகே கண்ணாடி சாஸ்திரம் அதனால அந்த கரணம் ரொம்ப ரொம்ப அவசியமா தேவைப்படுறது உபனிஷத்து ஞான பிரசாதேன விசுத்த சத்வகா ஞான பிரசாதேன விஷுத்த சத்வகா விஷுத்தியோத்தம் சத்துவ மீன்ஸ் மைண்ட் சத்துவர் என்ன அர்த்தம் என்ன கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கலாம் இம்பியூரிட்டி என்ன இருக்கிறது இம்பியூரிட்டி இருக்கப்படாது அப்போ நம்மளுடைய நம்மளுக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய அதுதான் சாதகர்கள் மூணு குரூப் கிட்ட அதர் பீப்புள் எங்க அத்தின் பேர் கிட்ட சண்டை அங்கெல்லாம் கிடையாது அது என்ன நம்பர் குரூப் நம்பர் குரூப் வந்து மலம் செகண்ட் குரூப் விக்ஷேபம் மூணாவது குரூப் அஜ்யானம் இந்த மூணு குரூப் கிட்ட நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த சொல்றது அது மாச்சரியம் என ஆறு விதமான சத்ரு நம்ம கிட்ட உட்கார்ந்திருக்கு உள்ளரையா மாதிரி உட்கார்ந்து நாம இப்படி பார்த்து மேல்தான் இதுல போட்டு மணல் தட்டு பட்டு அங்க ஒரு குடிசை போட்டு நகர்ந்து நகர்ந்து அவன் காலு கடியில வந்துட்டான் அப்படி கடிச்சு அவன் மேல அடிப்பான் போட்டுருவான் மக்கு திருலிங்கா இருக்கும் போகும்போது அவன் வந்து அடிச்சுடுவான் நம்ம உடம்புல அப்படிதான் இருக்கிறது பக்கத்துல இருந்து இங்க பாம் போட்டு இருக்கோம் ஹைட்ரஜன் பாம் நைட்ரஜன் பாம் சட்டில் நாம என்ன பண்ணுவோம் மத்தவங்க எல்லாம் எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்போம் இதனால தாச்சு அதனால தாச்சு அதெல்லாம் இல்லவே இல்லை இங்க இருக்கா உள்ளர மலம் அதை எடுத்துட்டேன்னா பியூர் மைண்ட் விஷுத்த சத்துவா ஓகே சரி இந்த எனிமி எப்படி அட்டாக் பண்ணலாம் ஓகே எனிமி அட்டாக் பண்றதுக்கு வழி என்ன பியூட்டிபுல் மெத்தட் வந்து வெப்ப சக்கர ஆயுதம் என்ன சொன்ன பேசிக்கிட்டே இருந்தால நம்பர் ஒன் இவன் தான் முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு ஓகே அங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா ஒத்துக்காத ஆள் யாரு சிசுபாலன் அந்த சிசுபாலன் சொல்லிட்டே இருக்கான் கொஞ்ச நாள் விட்டு பகவான் என்ன பண்ணாரு சக்கர ஆயுதம் ஏ சிசுபாலா போற நிறுத்து மாட்டண்டா சொல்லுவேன் உனக்கு என்ன சொல்றியானே அப்படி விட்ட சக்கரா புரியடுதா அது போல இந்த ஆறு பேரையும் நிக்க வச்சு ஷூட் பண்ணணும்னா ஒரே ஒரு ஆயுதம் நமக்கு கொடுக்குறதுக்காம் பகவான் கொடுத்துருக்கான் அந்த சக்கர ஆயுதம் என்ன கர்மயோகம் இந்த கர்மயோக சக்கரதாயத்தை வச்சு பண்ணா விசுத்த சத்துவகா வந்துடும் பியூரிட்டி மைண்ட் வந்துடும் பிரையடுதா அப்ப நெக்ஸ்ட் என்ன சொல்றது உபநிஷத்து ஞான பிரசாதே பிரசாதம் என்ன சமஹா சமஹில மைண்ட் எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும் மைண்ட் அந்த மைண்ட் இல்ல ரிலாக்ஸ் கிளாஸ் வந்தா பிரசன்ன அதுக்குள்ளே நூறு தடவை இப்படி இப்படி வந்துட்டு போகக்கூடாது அந்த மைண்ட் கிளாஸ் வந்தும் பிரயோஜனம் போயிடும் அதனாலதான் நான் கிளாஸுக்கு அப்ப வரதில்லை தெரியுமோ உங்களுக்கு அப்படி சொல்லிடக்கூடாது அதனால யூஸ்ல மைண்ட் ஓகே கேளு ஞானம்ன்றது இங்க புத்தி குறிக்கிறது நாட் நாலேஜ் ஓகே ஞான பிரசாதனை புத்தேகே சமாக மனசாந்தி ஓகே அந்த கரணே அப்ப ரெண்டு விஷயம் வந்து மன தூய்மை வேணும் மனசாந்தி வேணும் அது ரெண்டுத்தினால நீ அடையலாம் ஓகே அப்ப கர்மயோகத்தினால விஷுத்த சத்துவ உபாசனால ஞான பிரசாத இந்த ஞான பிரசாதம் மனசாந்தி எதனால் அடைய முடியும் அதனால உபாசனை சகுண பிரம்ம உபாசனை சகுண பிரம்ம உபாசனை பகவானை நினைச்சு உபாசனை பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஜபம் பண்ணணும் பாராயணம் பண்ணணும் மேதா தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணும்போது நெஞ்சு அதை வந்து பார்க்கணும் நமஸ்காரம் பண்ணணும் வீட்டுல அந்த நேரத்தில் தூங்கப்படாது அபிஷேகம் பண்ற நேரத்தில் தூங்கினா உனக்கு தூங்கும் கண்ணு தெரியாம போயிடும் அதனால அந்த டயத்தில் பண்ணக்கூடாது ஜப பாராயணம் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வேணும் எல்லாம் இருக்காங்களே மெச்சூரிட்டி இல்லாம நான் வேணும்மத்துக்கு போனேன் நீங்க அபிஷேகத்துக்கு தேவையில்லை அதனால உட்கார்ந்து நிறைய பேர் சுப்பீரியாரிட்டி இருக்கா இதெல்லாம் சாமி கும்புறது சக்கன பிரம்மெல்லாம் நிர்குண பிரமத்துக்கு வந்துடும் சுவாமியே வந்துடும் தெரிஞ்சிடும் அபிஷேகம் ஆராதனை உபாசனை இதெல்லாம் இருக்கிறது இதனால ரெண்டாவது விஷயம் வந்து அஷ்டாங்க உபாசனி கிடைக்கும் குருகூலத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளி வியாழன் வந்து நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பாராயண வகுப்பு இருக்கிறது வியாழக்கிழமை அபிஷேகம் வச்சிருக்கோம் கொண்டு வரதுக்காக எதுக்கு மனசாந்திக்கு பாராயணம் அண்ட் அபிஷேக ஆராதனை மாணவர்களும் மாணவன் நினைச்சிருக்கவங்க வந்தாகணும் குருக்குலம் சொல்லியாச்சு வேற வழி கிடையாது அர்த்தம் இதெல்லாம் பண்ணணும் அப்போ இது வந்து மனசாந்திக்கு அதுக்கப்புறம் சித்து சுத்துக்கு என்ன செய்யறது அதுக்குதான் வீடு இருக்கிறது அதுதான் ஆபீஸ் இருக்கிறது கர்மயோகம் பண்றதுக்கு வசதியான இடம் ஓகே வீடும் கர்மயோகம் பண்றம் பாராயணத்துக்கும் அபிஷேகத்துக்கும் சனி ஞாயிறு கிளாஸ் கிடைச்சிடுதுல மூணும் பேக் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம் ஓகே அதனால யோகசாந்தி குருகுல மாணவர்களுக்கு மூணு விதமான பயிற்சி அளிக்கப்படுகிறது வந்தவர்களுக்கு அது அண்டர்லைன் இப்படி உருவாக்கப்பட்டது தான் டி செய்யப்பட்ட மைண்ட் அதுக்கு பேரு ஷார்ப் இன்டலக்ட் சூம புத்தி புரியா அதனால ஷார்ப் இன்டலக்ட்ன்றது விஷுத்த சத்வகா இன்டிகேஷன் வைராக்கியம் ஞான பிரசாதக இன்டிகேஷன் சமாதி சக்க சம்பத்தி அப்போ விட சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்படிப்பட்ட மனிதனுக்குத்தான் நிஷ்கலம் அன்டிவைட் ஆத்ம சைத்தன்யம் நிஷ்கலம் நிறவயம் அது பிரிக்கப்படாத பிளவுபடாத இந்த ஆத்ம சைத்தன்யம் பஷ்யத்தே அந்த மனிதனால்தான் காண்கப்படுகிறது சாஸ்திரம் சூக்ஷம் புத்தி இது ரெண்டுமே வேணும் தியாயமான தியாயமானகனா என்ன அப்படின்னா தியானத்தினால் இந்த பிரம்ம சைத்தன்யத்தை அறியலாம் எந்த தியானம் நிதித்தியாசனத்தினால் நிதித்தியாசனம்னா மெடிட்டேஷன் அப்ப நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி மனனம் இருக்கணும் மனனத்துக்கு முன்னாடி சிரவணம் இருக்கணும் சிரவணம்னா வேதாந்த விச்சாரம் கேட்கறதுக்கு வேதாந்தம் இருக்கணும் அப்போ வேதாந்த சாஸ்திரம் பிளஸ் சாதன சதுஷ்டய அதிகாரி தான் வேதாந்த சிரவண மனநிதித்தியாசனா சாதன சதுஷ்டய சம்பன்னா பிரம்ம பசிய புரிஞ்சுதா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அடுத்த மந்திரத்துல ஏஷோனுராத்மா சேதச வேதத்தவியாம் ஏஷோனுராத்மா சேத வேதித்தவியாம் ிோத்தே விபவியேஷ ஆ இந்த ஒன்பதாவது மந்திரத்தில் போன மந்திரத்தில் சூட்சம புத்தி வேணும் ஞானத்தை அப்பதான் அடைய முடியும் சொல்றது இந்த மந்திரம் அதையே திருப்பி வேற ஒரு கோணத்தில் எம்பசைஸ் பண்ற ஓகே ஏசகா ஆத்மா சேத்தசா வேத்தி தவ்யா சேத்தசான மனசு புத்தி ஓகே அந்த கரணம் வேத்தி தவ்யா இந்த ஆத்மா செல்ஃப் ஆத்மா So Intimate Available Atma Very ஆத்மா வெரி இன்டிமேட் இது நமக்கு இன்டிமேட் அந்த ஆத்மா எதனால தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆத்மா இந்த Very Intimate Very Close Very Nearest Point இருக்கிறது அந்த ஆத்மா எதனால தெரிஞ்சுக்க முடியுது சேத்தசா வேதி தவியா அது சூக்ம புத்தினால தெரிஞ்சுக்க முடியாது ஏன் சூக்ஷம புத்தி சொல்றோம் அதுக்கு முன்னாடி ஏசகா அணுகு ஏஷகா அணுகு ஆத்மான சூட்சம ஆத்மா அப்போ சூட்ச ஆத்மான அப்போ கண்ணு ஆபரேஷன் பண்ண ரேஷர் வேணும் பெரிய சிசர் வச்சுக்க கூடாது ஓகே அப்ப எது பண்றமோ அதுக்கேற்ற மாதிரி சூட்சமம் இருக்கணும் ஓகே அதனால சூட்சம ஆத்மா இன்டிகேஷன் சூட்சம புத்தி வேணும் சேத்தசா பேத்த தவ்யா சரி நோ மனஹா அது வர நோன்றது சமஸ்கிருதம் இங்கிலீஷோ ஒன்னு வேற சொன்னீங்க இல்லையா நோ மனஹா இல்லையா நிவர்த்தன் மனசாசக அந்த பிரம்மன் வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது வாக்குனால அது அடைய முடியாது அதனால இதனாலையும் அடைய முடியாது மனசினாலே அடைய முடியாது ஆத்மா சேத ஒண்ணு கன்ஃபியூஸ் அங்க என்ன கேட்டோமோ அது அங்கே கேட்கிறோம் எப்ப கேட்டோம் யாரா தப்பி தவறி ஞாபகம் இருந்ததுன்னா கன்ஃபியூஸ் அவங்களுக்காக சொல்ற அதனால ஏ இங்க சேத்தசா என்றது அங்க சொன்னது இருக்க அப்பிராபிய மனசா சக அது மனசினால அறிய முடியாது நோ மனகா சொன்னது ஸ்தூலமான புத்தியினால ஸ்தூலமான அந்த கரணத்தினால அறிய முடியாது ஓகே சூக்ஷமமான புத்தியினால தான் முடியும் தோயோகி நைனம் அஷ்யன் ஆத்மனஸ்வஸ்திதம் எதந்தோய் ஆமான நைனம் பசியி சேதசா பகவான் கிருஷ்ணா சொல்றாரு ஏஃபைண்ட் பண்ணப்பட்ட மனசினால ஆத்ம சைத்தன்யத்தை அறிஞ்சுக்க முடியும் பிராகிருத மனசுனால முடியாது சம்ஸ்கிருதி மைண்ட்னால தான் முடியும் ஓகே சூக்மத்தினால முடிஞ்சோம் அன்றிஃபைண்ட் மைண்ட்னால இந்த ஆத்மாவை அறிய முடியாது அப்போ ரெண்டுமே சொல்லிட்டார் கிருஷ்ணா தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் உபனிஷத்துமா இவ்வளவு எப்படி சம்ஸ்கிருதி மைண்ட் தான் விவேக்ன்றது சூண்டு வரல முடியும் இல்லையா விவேக்ன்றது என்னது மூக்கு நாளைய விவேகா விவேக்ன்றது மைண்ட் இண்டிகேஷன் பண்றது சரி வைராக்கியன்றது என்ன மைண்டு தான் சமாதி சர்க்க அதுவும் தான் முமூக்வம் தீவிர வேட்க வேணும் மைண்ட் தான் ரிலேட்டிவ் ஆக எல்லாமே பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதி மைண்ட் மீன்ஸ் சாதன சதுஷ்டய சம்மேக் அதுதான் இருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட மைண்ட் பத்தி ஏகப்பட்ட உங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறது உபனிஷா துவச்சு எல்லாம் துவைக்கிறது அந்த குணம் வேணும் திருப்பி திருப்பி வேல்யூஸ் சொல்லிட்டே இருக்கிறது எதுக்கு சூக்ம புத்தி அதனால வரும் இவர் சூக்ஷம புத்தி எதனால வரும் குட் வேல்யூஸ் வர வரதான் வரும் ஓகே அந்த மைண்ட் ரெக்கனைஸ் பண்ண முடியும் இந்த உடம்புல தான் இருக்கக்கூடிய இடத்துல தான் முடியும் ஏன் செத்து போன உடம்புல முடியாது லைவா இருக்கிற உடம்புல தான் இதை கண்டுபிடிக்க முடியும் பிராணஹா பஞ்சதா சம் விசேஷன வர்த்தத்தை பஞ்ச பிராணன் இருக்கிறதுனால இந்த உடம்பு லைவா இருக்கிறது போயிடுச்சு போயிடும் ஜடமா ஆயிடும் என்ன இந்த உடம்பு இப்ப எப்படி இருக்கிறது கிள்ளி பாருங்க உடம்பு எப்படி இருக்கு பாருங்க இது கிள்ளி பாருங்க ஒண்ணும் தெரியாது ஓகே அடிச்சாலும் ஒண்ணும் தெரியாது சேதனமா இருக்கிறது ஓகே சேதனமா ஏன்னா பிராணகா பஞ்சதா சம்வேஷா பஞ்ச பிராணன் வந்து வியாபித்திருக்கிறது என்ன இருக்கிறது இந்த சர்வம் சித்தம் ஓதம் ஓதம் வியாபித்திருக்கிறது பருவேடு என்ன பருவ இருக்கிறது சர்வம் சித்தம் சர்வம் என்ன சக வேற போட்டூர் உட்பட என்ன பண்றது கூல் வாட்டருக்கு சாதாரண வாட்டர் எடுத்துல பவுல்ல இன்னொரு ரெண்டு கையில் விட்டேன்னா இது ஹாட் வாட்டர் தெரியறது ஓகே அதுல இருந்து என்ன தெரியுது நெருப்பு பிரிசிபிள் கிடையாது அக்னி பிரிசிபல் அது கிடையாது இந்த ஜலத்தில் சூடு பண்ணப்பட்டிருக்கிறது ஏன் என்ன கேள்வி கேட்கறீங்க நெருப்புல வச்சிருக்காங்க என்ன சேத்தனமா இருக்கிறது ஓகே இது எனர்ட் இருக்கிற பாடி எனர்டா இருக்கிறது எப்படின்னு பாடி சொல்ல முடியும் எப்ப பார்த்திருக்கீங்க எனர்ட் பாடி யாரு டெத் ஆயிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ண மெதுவா நைஸ் அப்படி தூக்கி பார்க்கணும் புரியுது அது டைட்டா இருக்கும் புரியுதுதா போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எங்களை வந்து இதுக்கு கூட்டிட்டு போனாங்க சட்ட காலேஜுக்கு சத்த காலேஜ் உயிர் காலேஜ்ன்னு நம்ம ஊர்ல இருக்க ரெண்டு காலேஜ் செத்த காலேஜ்னா அவங்க செத்து போனவங்க அறி செத்து வச்சிருப்பாங்க விரும் ஒன்றெல்லாம் இருக்கும் அது ப்ரெடிதா அதெல்லாம் அது தொட்டு பார்க்கும்போது இருக்கும் ஆர்டை தொட்டுட்டான் ஆர்ட்டை தொட்டுட்டேன் நான் சொன்னேன் நான் வந்தேன் ஆர்ட் தொட்டுட்டேன் அப்படின்னு ப்ரெடிதா அதுவும் வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் விசேஷம் அது அதை பார்க்கும்போது பெரிய லைவ் அது செத்ததை பார்க்கறது லைவ் இருக்குனா சர்வம் சித்தம் ஓதம் இந்த பிராணனுக்கு எப்படி வந்ததுக்கு மைண்ட் இருந்து கடன் கொடுத்தது மொத்தமா வாங்கிட்டு வந்து அதனால எப்பவுமே அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சைத்தன்யம் பிளஸ் ஓல்டு எக்ஸாம்பிள் என்ன ஓல்டு எக்ஸாம்பிள் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு என்ன ஓல்டு மகாபலிபுரம் ரோடு தான் இப்ப நியூ மகாபலிபுரம் ரோடா மாதிரி போச்சு இந்த கை தெரியுதுன்னா என்ன அர்த்தம் கை ஓகே இப்படிலாம் இப்பெல்லாம் இந்த டைத்தில் காட்டப்படாது தெரியுது ரெண்டும் அதனால இது தெரியுறதுன்னா என்ன அர்த்தம் ரெண்டு பிரின்சிபல் இருக்கிறது அதுல ஒண்ணு சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் தெரிஞ்சாகணும் அதுல இருந்து நீ ரெக்கனைஸ் பண்ண முடியும் அப்ப இந்த ஆத்ம சைத்தன்யம் அதுக்குள்ளர இருக்கா மைண்டுக்குள்ளர ஆத்ம சைத்தன்யம் இருக்கிறது அதனால விருத்தியம் இருக்கிறது மைண்ட் இருக்கிறது அதுல சைத்தன்யம் இருக்கிறது அதுல இருந்து ரெக்கக்னைஸ் பண்ண எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது சொல்லுங்க நெக்ஸ்ட் கிளாஸ் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷத்தே ாரி ஓம் ஸ்ரீ குரு நம ஹரி ஓம்